அப்ப வானமும் நிலனும் கேட்க வானாதவர் கூட இதான் உபதேசம் எது நமச்சிவாய சொலாம் என்று அந்த பதிகத்திற்கு தொகுப்புரை வழங்குவாராக சேக்கிரா பெருமாநிச்சர் அந்த திருவேந்தெழுத்து தான் முருகநாயனார் இடைவிடாது போதிய திருவேந்தழுத்து பண்ணும் பெருமை அஞ்செடுத்தும் பயின்றே பனிந்து பரவினார் பரவாயில்லதான் பாடல் ரெண்டுதான் இருக்குது ஒரு செகண்ட்ல முடிக்கலாம் திருப்பூலியில் திருப்பூலியை தோண்டினார் விடாமல் அந்த பல பணிகளில் மலர் எடுத்து பணிவசிவதை எடுத்துக்கொண்டார் தாமியே சென்று மலர் எடுத்து கோட்டு மலர் அல்லது நீர்மலர் நிலமலர் அல்லது கொடிமலர் இந்த நான்கு மலர்கள் எடுத்து வந்து காலம் தவறாமலும் அந்தந்த காலத்தை அணிய வேண்டிய மலர்களெல்லாம் பெருமானுக்கு அணிந்து திருவேந்தெழுத்து இடையராது ஓதி வந்தார் ஞான சம்பந்தருக்கு நண்பரும் ஆகினார் ஒரு கால எல்லையில் இறைவன் திருப்பதம் அடைந்தார் வரலாறு சிறுதிதான் சேக்கிளார் வழி வருகின்ற பொழுதுதான் நாம் பலவற்றை என்ன வேண்டியிருக்கு வெறுங்கதைதான் நாளைக்கு அஞ்சு கதை படிச்சுள்ள எனவே அஞ்செழுத்தும் பயின்றே பணிந்து பரவினார் அங்கன் அமரும் திருமுருகர் அழகார்ப்பு வலி பிள்ளையார் பொங்குமணத்தின் பொங்குமணம் அவருக்கு பதினாறாவது ஆண்டு திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு ஆச்சு ஞானசம் வந்திருக்கு அது ஆறாவது தலையாத்திரை முடிஞ்ச பிறகு ஆறு முறை தமிழகத்தை அவர் வலம் வந்திருக்கிறார் வளம்னா அந்த பகுதியில் சென்று இறைவனை பாடி இருக்கார் அதுல முதல் தலையாத்திரையிலிருந்து முதல் தலையாத்திரை போய் தாளம் பெற்றது மடையில் வாழைப்பாடி அதில் இருந்து ஆறாவது தலையாத்திரை தான் பாண்டி நாடு சென்று வெண்டிகோள் திருநீற்று ஒளியினர் விளங்கும் மேன்மையும் படைத்தனும் என்றார் மங்கே கரசையார் குளச்செரியா வேண்டுகோளினாலே நிந்தசிய நெடுமாறனாக ஆக்கி சமன்சீயர்களை நீக்கி பாண்டி நாடு மட்டுமல்ல தமிழகம் எல்லாம் திருநீற்று ஒளியே பரவுமாறு செய்த யாத்திரை ஆறாவது தலையாத்திரை இது ஐந்தாவது தலையாத்திரை இந்த ஐந்தாவது தலையாத்திரை முடிந்து வருகிறார் வருகின்ற பொழுது திருக்கடவுர் வருகிறார் வந்த உடனே நாவுக்கரசர் எங்க இருக்கிறார் திருப்பொந்துருத்தில் இருக்க திருப்பூந்துருத்தி வர திருப்பூந்து அவர் இருக்க ரெண்டு பேருமாக இதான் நிறைவாக பேசிய பேச்சு மூன்றாவது முறை பேசுகிறார் பாண்டிய நாள் இருக்கு இதா இருந்த உடனே அப்பதான் அருமையா நாவுக்கரசர் ஒரு பட்டம் கொடுக்கிறார் யாருக்காவது ஞான சம்பந்தம் சைவ நெறிதான் வளர்வதற்கு சூடு பெறும் வேலியானி சைவான் தலைவதற்கு ஒரு பெரிய வேலையாக இருந்தீர்கள் என்று ஞான சம்பந்தரை சொன்னார் தான் இருந்தீர்கள் எங்கிருந்து நீங்கள் தலையாத்திரை செய்தார் அடியின் தொண்டை நாட்டு தலையாத்திரை சென்ற நீங்கள் பாண்டிய நாடு தலையாத்திரை அடியும் சென்று மாத்திக்கிட்டாங்க திருப்பொந்தூரத்திலிருந்து பாண்டி நாடு இதுவரை செல்லாத பாண்டி நாடு செல்கிறார் திருப்பந்து பூம்புவலூர் வந்து இறைவனடியை அடைகிறார் இவர் தொண்டை யாத்திரை வந்த உடனே கல்யாணம் யாத்திரம் உடனே திருப்புவலூர் இது நம்ம ஆச்சார்புரம் திருவண்ண கோலத்திலேயே வீடு பேர் இதெல்லாம் பாருங்க நம்ம அடுத்த வீட்டுக்காரர் இருக்காத மாதிரி சொல்றோம் எப்படி செய்கிழார் திருவடி தந்த அருட்கொடை என்ன சொல்ல முடியுமா பாவம் அறுபத்தி மூணு வரலாறு வைணவ பெருமக்கள் பனிரெண்டு ஆழ்வார்களுக்கு உரிய வரலாறு இல்லாம கஷ்டப்படுறாங்க போறாரு ஆமா எழுத்து ஏன் செயற்கிடறால் சொல்ல முடிய அப்பொழுது நம்முடைய முருகன் அங்கழி பிள்ளையார் திருமணம் தெரிஞ்சது அதெல்லாம் அடியாருக்கு வாயிலாம் தெரியும் போடலாம் பத்திரிகை அடிக்கலாம் எல்லாரும் கொடுக்கலாம் இருந்த வசதியே இல்லாத காலம் வசதியே ஞான சம்பந்தர் ஞானம் பெற்று மூன்று ஆண்டு கழிச்சுதான் தெரியுது இந்த காலமாக பெற்றது காலையில் ஏழு பத்துக்கே தெரியும் இங்கிலாந்து அசையாம இருக்கிறோம் ஒரு வசதியும் இல்லாமல் இவ்வளவு வசிவு தந்தார்கள் பெரியவர்கள் என்ன பண்றது அதனால பொங்கு மனத்தின் முன் செய்த பூசை புக்கருடி யாரோ அடிவள் சொன்னார்கள் ஆச்சால்புறத்துல நாளை காலை என்னுடைய திருமணம் அப்படியா ஞான சம்பந்திருக்கா என்று எங்க ஆச்சால் புறத்துக்கு செங்கன் நலலேறு உடையவர்தாம் பொருள் அளிக்க தங்கள் பெருமான் ஆடி நீழல் தலையாம் நிலைமை உற்றார் அங்க சென்று வீடு பேரடைந்தார் என்று மட்டுமே சொல்லிட்டார் ஏன் வரலாற்றில் இந்த காதலாயி என்ற பாடலை பாடிவிட்டு பெருமானி என்று சொல்லி அழுது பாடணும் அழுது பாடணும் பெருமனம் வேண்டா கழுமம் பெருமனம் பாட்டுமாய் தாய் பெருமானி எல்லோரும் அம்மிதிச்சு அரசாணி பார்த்து கல்யாணம் அடி எணுக்க வேண்டுமா கல்லூர் பெருமனம் வேண்டா ரொம்ப அடுபடியா பாண்டேன் பெருமான உடனே இந்த பதியம் பாடின உடனே ஒரு பெரிய ஒளிப்பழம்பை தன் முன் தோற்றுவித்து அந்த ஒளிப்பழம்பில் நீ அடைக என்று சொன்ன அப்படி அடைகின்ற பொழுதுதான் ஞானசம்பந்தர் தன்னுடைய மனைவியாரும் நின்றுட்டாங்க ஏ தாங்கள் அடைவதற்குரிய இதுல தான் அடைவதற்கு ஒன்றும் தரையில்லை வந்தவங்க அத்தனை பேரும் அடையணும் அதனால எங்கெங்க இருந்து அடியோல் வந்தாலும் நம்முடைய முருகநாயனார் நீங்க போன பிறகு நான் அடியுந்தார் எனவே முருகநாயனார் திருத்துண்ட நாயனார் இந்த மாதிரி பழகார் நம்ம நாவுக்கரசர் மட்டும் இப்படி தெரியல நாவுக்கரசருக்கு தெரியல எப்படி தெரியலன்னு தெரியல பழக அதனால அப்படி அவர்லாம் வந்தாரலாம் வந்து எல்லாரும் இந்த அடியர் மட்டுமல்ல இந்த கல்யாணத்துல விரைவு கொண்டாந்து போடுறேன் பந்தல் போட்டவன் கையில வேடிக்கை பார்த்தவன் என்ன பந்தல் போடுறாங்க ஞானசமுந்திர கல்யாணம் சிவஜி அதனால ஞானசமுந்திர காலத்துல வாழ்ந்த ஆச்சாபுரத்துல பந்தல் போறவனா கூட இருக்கல பந்தல் போடுறத பாத்து கூட போதும் அது கூட புண்ணியம் இந்த பந்தல் அத்தனை பேரையும் அந்த ஜோதி அப்படி அழிச்சுட்டு பிறகு தான் சென்றார் என்ற வரலாறு எல்லாம் ஞானசம்பந்த வரலாற்றில் பேச போகிறார் ஆதலால் திருமணம் என்று கேள்வி பெற்றார் முருகநாயனார் வந்தார் இறைவன் திருவினில் அடைந்தார் என்று முடிச்சிட்டார் ஏ இங்கு அதை சொல்லுவதற்கு உரிய சொன்னால் குரலாகும் ஆதலால் வந்தார் ஞானசம்பந்த திருமணம் என்று இப்ப எங்க எங்கே ஆட்சியார் வந்தார் பெருமானுடைய திருவருளால இளைஞருள் பெற்றார் எந்த அளவிலேயே முடிச்சுட்டார் இதெல்லாம் பார்த்தா தான் சேக்கிளாருக்கு இருந்த எவ்வளவு அந்த கரு தோட்டத்துக்கு சிக்கல் இருந்தது அத்தனையும் ஒரு சிக்கல் இல்லாமல் தெளிவாக இன்றும் நாம் அவரோடு செல்வது போல அழைத்துக் கொண்டு போகிறார் என்றால் அது நடராஜ பெருமானுடைய திருவருளினால் பாடியதால் தான் ஆதலால் அவர் திருவடியை நாம் நினைக்கிறோம் அதனால்தான் நம்முடைய தவத்தர் சுவாமியாளர்கள் பெரிய சிந்திக்க வேண்டும் என்று பணித்தருளினார்கள் வரலாறு பெண்ண கதையில எத்தனையோ பேர் எழுதிட்டோம் அதுல என்ன இருக்குது சேக்கலாரோடு இணைந்து போகும்போதுதான் பல செய்திகள் நாம் எண்ணோம் எனவே தலைமையாம் தலையாம் நிலைமை சாரிந்தார் அறவமணிந்த அறையாரை அரிசித்து அவர்தம் கடல் நிழற்கீழ் விரவும் போலோர் முருகனார் மெய்மை தொண்டின் திறம்போற்றி இதுவரையிலும் முருகனாருடைய திருத்தொண்டு சொன்னேன் இனி கரவில அவர்பால் வருவாரை கருத்தில் உருத்திரம் கொண்டு பரவுமன்ற பசுபதியார் பணித்த பெருமை பருவுற்றேன் இனி அடுத்து உருதிரஜபம் செய்த பசுபதியார் ஒருவர் அந்த பெரியர் வரலாற்றை சொல்லுகிறேன் என்று அவர் தொடங்கி வைத்திருக்கிறார் அவர் அப்படி தொடங்கி வைத்தார் அவர் தொடர்ந்து பேசினார் நமக்கு தொடர்ந்து பேசுவதற்குரிய அமைப்பில்லை நம்முடைய குருமூர்த்தியுடைய ஆணையினாலே அடுத்த திங்கள் இந்த நாளிலே மீண்டும் உருதிர நாம் எண்ணுவோம் என்று சொல்லி இப்படி எல்லாம் நம்மை ஆட்கொண்ட பெருமானுடைய திருவருள் நம்முடைய குருமூர்த்தியுடைய திருவடிமலர்கள் அருகின்ற ஆசி இவற்றுக்கெல்லாம் வணக்கம் கூறி வந்திருக்கின்ற பெருமக்களுக்கெல்லாம் வணக்கம் கூறி இந்த அளவில் நிறைவுபடுத்தினார்